களைந்தனின் பீரகவாடை உடுத்து கலத்த சுண்டு கொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடும் இத்தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைநாகனைப் பள்ளி கொண்டனுக்கு பல்லாண்டு கூறுதுமே